கண்ணியத்துக்குரிய சங்கையான நேர்களே பெரியார்களே சகோதரர்களே மின்ஹாஜு முஸ்லிமின் என்று சொல்லக்கூடிய தொடரின் ஊடாக உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வலக்துல்லா ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இதே அலைவரிசைகளில் இதே நேரத்தில் இன்ஷா அல்லா இந்த நிகழ்ச்சி தொடரும் அல்லாஹ் சுஹானு தாலா அதற்குரிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியங்களையும் எஹ்லாஸையும் எஸ்தகாமத்தையும் நம் அனைவருக்கும் தந்தவுள்வானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசந்தை வழங்கக்கூடிய அனுசரையா அனுச அனுசரையாளர்களை ஞாபகப்படுத்தியதுடன் இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என்னுடைய இலங்கை ஒரப்பு கூட்டவனத்தில் முஸ்லீம் சேவையின் பணிப்பாளர் உட்பட அனைத்து சகோதர சகோதர சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக நிகழ்ச்சிக்கு நேரடியாக வர விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணி என்னவென்று சொன்னால் இது நம்முடைய ரோதத்துல் குரான் உடைய நிகழ்ச்சியை போன்று இல்லாமல் சந்தர்ப்பத்துக்கும் தேவைக்கும் எடுத்துக்கும் இணைங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இது ஹஜ்ஜுடைய மாதமாக இருப்பதின் காரணமாக ஹஜ்ஜை பற்றியும் அதைக்கு அடுத்து வரக்கூடிய என்னென்ன உடயங்கள் சமூகத்திலே மக்கள் நம்முடைய இலங்கை நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள் மனிதர்கள் எதிர்நோக்கிறார்களோ அவற்றை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய தலையங்கங்களில் இந்த நிகழ்ச்சியை ஆக்கிக் கொள்ளலாம் ஆக்கிக்கொள்ளலாம் என்று நினைக்குகிறேன் அப்படிப்பட்ட ஒன்றையாக இருக்கும் என்றிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜை பற்றி பேசுவதை விடவும் ஹஜ்ஜிற்காக வேண்டி புறப்பட்டு போகக்கூடிய ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு நீயத்து வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய கண்ணியமான சங்கைக்குரிய ஹாஜிகள் ஹாஜாக்கள் அவர்களுடைய பயணத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகளையும் சில முக்கியமான விடயங்களையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைத்து அப்படிப்பட்ட சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்குகிறேன் ஆரம்பமாக பிரமலாளுடைய முடிவுக்கு பின்னாலிருந்தே எல்லா இடங்களிலும் வானொலி அலைவரிசைகளின் ஊடாகவும் மிம்பர் மேடைகளின் மூலமாகவும் பத்திரிகைகளின் மூலமாகவும் ஹஜ் கடமையினுடைய பற்றியும் ஹஜ் என்று சொல்லக்கூடியது உலகளாவிய முஸ்லீம்களுடைய ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் கருத்து அதாவது அனைத்து வகையான கருத்து வேறுபாடுகளையும் நிற மொழி வாழக்கூடிய பிரதேசம் பிரதேசவாதத்தினுடைய அத்தனை அம்சங்களையும் விட்டு விட்டு நாம் ஒரே கலிமா சொன்னவர்கள் நாங்கள் ஒன்று திரண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தான் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வெளியிட்ட அனைத்து மக்களும் மொழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஹஜ்ய கடமையை நோக்கித்தான் நாங்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் குரானுடைய பல ஆயத்துகளின் மூலமாக ஹஜ்ஜுடைய கடமையை எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறான் وللله على الناس حج و اتم الحج والعمره لله الايه போல ഖുർആനിലെ പല തിരുവശങ്ങളിൽ ഹജ്ജിയെ പറ്റിം ഹജ്ജുലിയ ശിആറുകളെ പറ്റിം ഹജ്ജിനെക്കുറിച്ചുള്ള സഫായെ പറ്റി മർവയെ പറ്റി മഖാമ ഇബ്രാഹിമിനെ പറ്റി അറഫയെ പറ്റി മുസ്ദരിഫയെ പറ്റി മുസ്ദലിഫാവിൽ இருக்கக்கூடிய മസ്ജിദുൽ ഹറാമയെ പറ്റി ഇപ്ടിയാ ഖുർആൻ പല വകയാന കടതങ്ങളിൽ പല വകയാന അംശങ്ങളെ എനക്ക് ചൊല്ലി തന്നു കൊണ്ടിക്കുകവ അndarray പണയിൽ ഹജ്ജക്ക് പോക கூடியവർ ஹஜ்ஜுடைய கடமைக்காகவே கடமையை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய ஹாஜிகள் சந்திப்பதற்காக வேண்டி எங்கள் சார்பாக இந்த நாட்டு மக்களின் சார்பாக சுமார் மூவாயிரத்தி ஹாஜிகள் இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளாக எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய தேவைகளையும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய மனித கோடிகளுடைய பிரச்சனைகளையும் முன்வைப்பதற்காக வேண்டி டெலிகேஷனாக ஒரு வஃதாக ஒரு ஒரு பிரதிநிதி கூட்டமாக இங்கிருந்து புறப்பட்டு சென்று அல்லாஹுடைய வீட்டை தரிசித்து அல்லாஹுடைய வீட்டை வளம் வந்து சபா மருவா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய வெறுமனே ரெண்டு மலைகள் அல்லது அல்லாஹுடைய சின்னங்களாக இருக்கிறது அல்லாஹு அல்லாஹுடைய இருக்கிறது அங்கே போய் எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுக்காக வேண்டிய பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டியும் போகக்கூடியவர்கள் தான் ஹாஜிகள் என்று சொல்லியும் ரஹ்மான் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக அல்லாஹுடைய வீட்டை நோக்கிப் போகக்கூடியவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படிப்பட்ட ஒரு விருந்தாளியாக இருந்தாலும் அந்த விருந்தாளியை கவனிப்பது அவருக்கு உபசாரம் செய்வது அவரை சங்கைப்படுத்துவது எங்களுடைய கடமையாக இருப்பது போன்று அல்லாஹுடைய வீட்டை நாடி போகக்கூடிய அல்லாஹுடைய விருந்தாளிகளாக போகக்கூடிய இந்த வஃதுல்லாவை இந்த லூயூஃப் ரஹ்மானை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான் அல்லாஹுடைய கண்ணியத்தில் ஒன்றுதான் அவர்கள் திரும்பி வரும் பாவமே இல்லாத பாக்கியவான்களாக அன்று பிறந்த பாலகனை போன்ற எந்த விதமான பாவமும் அற்றவர்களாக அவர்கள் நாடு திரும்பி வருவார்கள் ஹஜ்ஜை விட்டு வெளியாகுவார்கள் என்று சொல்லக்கூடிய சுகச்செய்திகள் நாம் எங்களுக்கு தெரிந்த தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பழைய விடயமாக இருந்தாலும் கூட அந்த விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு கண்ணியத்துக்குரிய ஹாஜாக்களே கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களே நீங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள நாடுகிறேன் அல்லா சுபான அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தவுவானாகும் அதிலே முதலாவதாக கடைபிடிக்க வேண்டிய அம்சம் என்று சொல்லக்கூடிய மன தூய்மையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு எஹலாஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவை எப்பொழுது எஹலாஸ் இல்லாமல் போய்விடுமோ எங்களுடைய தல்வியாவல்ல நாங்கள் வீட்டை விட்டு வெளியாகக்கூடிய இந்த பயணமே எங்களுடைய கேடான எங்களுடைய சாபத்துக்குரிய எங்களுடைய பாவத்துக்குரிய ஒரு அமலாக இது ஆகிவிடும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே எந்த ஒரு கர்மமாக இருந்தாலும் சரி அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய பழக்க வழக்கத்தை நாம் எப்பொழுதுமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாள ஒராணில் மிக தெளிவாக இஹ்லாஸை பற்றி எந்த ஒரு அமலையும் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம்தான் செய்ய வேண்டும் அதிலே தொண்ணூத்தி ஒன்பது வீதம் அல்லாவுக்காக வேண்டியும் ஒரு வீதத்தை இன்னமொருவருக்காக வேண்டியும் வேற ஒரு லாபத்துக்காக வேண்டி அல்லது வேற வேண்டி நாங்கள் அதை செய்திருப்போம் என்றிருந்தால் அல்லா சுல் அந்த அமலை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் சிறுக்கை விட்டும் தேவையற்றவன் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் இபாதத்தை செய்வதாக இருந்தால் எனக்காக வேண்டித்தான் செய்ய வேண்டும் அந்த இபாதத்து வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது அறுக்கக்கூடிய பிராணிய இருக்கலாம் அல்லாஹா மிக தெளிவாக சொல்லுகிறான் நீங்கள் அறுத்தே பலியிடக்கூடிய அந்த ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய இரத்தத்தை விட்டும் நான் தேவையற்றவன் அதனுடைய மாமிசத்தை விட்டும் நான் தேவையற்றவன் அதனுடைய அனைத்து உறுப்புகளை விட்டு நான் தேவையற்றவன் ஆனாலும் அறுத்து பலியிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தக்குவாவைத்தான் நான் வேண்டி நிற்குகிறேன் இன்னமல்லு சல்லாஹு அலை வசலம் மதீனா முனவராவை சேர்ந்து சேர்ந்ததுக்கு பிறகு அங்கே இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒன்று கூட்டி அனைவருக்கும் செய்த முதலாவது நசீஹத் முதலாவது புத்திமதி முதலாவது ஒரு அறிவூட்டல் என்னவென்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் விட்டுவிட்டு விட்டுவிட்டு நபியுடன் சேர்ந்து மதீனா முனோவராவுக்கு வந்து விட்டீர்கள் உங்களுடைய திருநாமங்கள் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் எழுதப்பட்டு விட்டது ஆனாலும் கூட உங்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவை அமல்கள் அனைத்தும் நீயத்தை மையமாக வைத்துத்தான் அதற்கு கூலி வழங்கப்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை நீயத்து வைத்தானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் நான் சொல்லி என்னுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டும் என்னை மக்கள் கூப்பிட வேண்டும் அனைவரும் ஹஜ்ஜி செய்து விட்டார்கள் நான் இன்னும் செய்யவில்லையே எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டியோ அல்லது ஏதோ தானோ போய்விட்டு வருவோமே என்பதற்காக வேண்டியோ ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டாம் இந்த வீட்டுடைய தரிசிப்பதற்காக அல்லாவுக்காக வேண்டி தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை குரான் மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது எனவே ஒவ்வொரு மனிதனும் எந்த குறிப்பாக இது ஹஜ் காலமாக இருப்பதன் காரணமாக ஹாஜிகளும் தன்னுடைய நீயத்தை தன்னுடைய சீராக்கிக் கொள்ளுங்கள் அல்லாவுக்காக வேண்டித்தான் இந்த ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய உடைய இரண்டாவது அம்சம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இரண்டாவது அம்சம் இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோமோ அந்த கடமை சார்ந்த அந்த கடமையுடன் சம்பந்தப்பட்ட அறிவு எங்களுக்கு தேவை அறிவில்லாமல் எந்த ஒரு வணக்கத்தையும் மூட நம்பிக்கைகளுடன் இஸ்லாம் செய்வதை மறுத்திருக்கிறது இஸ்லாம் தடுத்திருக்கிறது ஜாகிலியா காலத்திலே மக்கள் சிறை வணக்கம் செய்தார்கள் சொன்னார்கள் இதை செய்ய வேண்டாம் அந்த மக்களுக்கு சொல்லு அலைவசம் அந்த மக்களை தருத்தார்கள் நாங்கள் பெற்றுக் கொண்டோம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக வந்து செய்வதல்ல குரானில் என்ன இருக்கிறது சுன்னாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய சஹாபாக்கள் நபிமார்கள் இதை செய்தார்கள் சஹாபாக்களும் நபிமார்களும் செய்தது எங்களுக்கு வடித்து தரப்பட்டது சொல்லக்கூடியது இந்த முன்னால் என்ன சட்டம் இருக்கிறது ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ் கடமையை காரியங்களை கர்மத்தை நிறைவேற்றக்கூடிய கட்டத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜிக்கு பிறகு எனக்கு என்ன சட்டம் இருக்கிறது தரையங்கிலும் ஒவ்வொரு ஹாஜியும் அறிவை அவர் தன்வசம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நான் ஹஜ் கடமையை நிறைவேற்ற போகிறேன் தவாபு செய்ய போகிறேன் சாய் செய்ய போகிறேன் அங்கே போய் குரானுடைய திலாபத்து செய்ய போகிறேன் அங்கே போய் நான் இப்படிப்பட்ட கருமங்களை நல்ல கர்மங்களேன் இதை முடிப்பது பே இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் ஹராமாக்கியிருக்கிறது அந்த குறிப்பிட்ட காலத்தில் குடும்ப உறவுகள் சார்ந்த இஸ்லாமிய அறிவை இஸ்லாத்தினுடைய குரானுடைய அறிவை நாங்கள் விளங்கி வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது இல்ம இல்லாமல் எந்த அமலையும் செய்ய முடியாது அறிவு இல்லாமல் எனவே இல்லை அறிவு தேடுவதை அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் சரிவர நிறைவேற்றுவதற்கு அதற்குரிய அறிவு எங்களுக்கு தேவை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் மூணாவது ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய மூணாவது மிக முக்கியமான கடமையை நாங்கள் நிறைவேற்ற போகிறோமோ அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டிய செலவழிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வட்டியினுடைய யுகத்திலே நாங்கள் பிறண்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பணம் எங்களுடைய வருத்தக நடவடிக்கைகள் எங்களுடைய அத்துணை பொருளாதார சம்பந்தப்பட்ட அத்துணை விடயங்களும் குறைந்தபட்சம் வட்டியினுடைய வட்டியினுடைய தூசி கூட படாமல் இல்லை என்று சொல்லி இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு முசீபத்தான ஒரு பாவமான யுகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் தன்னுடைய பணத்தை ஹலாலாக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் கடன் கொடுக்க வேண்டியவர்கள் கடனை கொடுத்து விடுங்கள் தயவு செய்து யாருக்கும் தொப்பி போட்டுவிட்டு யாரையும் கஷ்டத்தில் ஆழ்த்தி விட்டு கடமையை நிறைவேற்றி யாருமே இல்லை கடன் கொடுக்க அந்த கடனை விடுங்கள் அனந்த சொத்துக்கள் இருக்கிறதே இந்த சொத்துக்களை பிரித்துக் கொள்ள இல்ல சொத்துக்களை பிரித்துக் கொள்ளுங்கள் போக போகிறார் இந்த முஸ்லிம் உம்மா மிகவும் ஆழமாக விளங்கிக் வேண்டும் நலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய பாவங்களில் ஒன்றாகத்தான் அனந்தர சொத்தில் செய்யக்கூடிய துரோகத்தை இஸ்லாம் பார்த்திருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதர்களே அன்பான பெரியார்களே எங்களுடைய பணம் ஹலாலாக இருக்க வேண்டும் அதிலே ஏமாத்தி சம்பாதித்த பணம் லஞ்சம் வாங்கி சம்பாதித்த பணம் வட்டி வாங்கி சம்பாதித்த பணம் வட்டியின் முதலீடு செய்து சம்பாதித்த பணம் அல்லது அளவை நிறுவையில் திரைத்துறத்தில் செய்துவிட்டு சம்பாதித்த பணம் அளவை நிறுவை என்று சொல்லும் பொழுது நான் ஒரு பாடசாலையில் கல்வி கற்பிக்கிறேன் என்னுடைய அளவை நிறுவ எப்படி இருக்கும் அளக்கப்பட்டிருக்கிறது எட்டு மணிக்கு பாடசாலைக்கு வர வேண்டும் இரண்டரை மணிக்கு தான் உங்களுடைய பாடசாலைக்கு பாடசாலை உங்களுக்கு விடப்படும் பாடசாலையிலிருந்து உங்களுக்கு போகலாம் நேரம் மட்டுமல்ல அங்க உங்களுக்கு ஒரு சிலபஸும் தரப்பட்டிருக்கிறது பாடசாலையிலே கல்வி கற்பிக்கை பொறுத்தவரையில் அவர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் சம்பாதிக்க பாடசாலையில் தராசி அங்கே இல்லை ஆனால் உங்களுடைய பாடசாலையில் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய கண்ட்ராக்ட் அதாவது அந்த எக்ரிமெண்ட்ல இருக்கிறது ஏழரை மணிக்கு பாடசாலைக்கு வந்து ரெண்டு மணிக்குத்தான் பாடசாலையை விட்டு வெளியே போவேன் இதற்கு இடையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு வருடத்திற்குரிய சிலபஸை நான் பூர்த்தி செய்வேன் என்று செல்லக்கூடிய ஒரு எக்ரிமெண்ட் அங்க சைன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த விடயத்தையும் நிறைவேற்றினால் தான் எனக்கு வாங்கக்கூடிய அந்த ஊதியம் ஹலாலானதாக இருக்கும் அந்த ஊதியத்தை கொண்டு எனக்கு ஹஜ்ஜும் செய்யலாம் அந்த ஊதியத்தை கொண்டு என்னுடைய குடும்பத்தை வாழவும் வைக்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே முத்தபிபீன் அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நரகம் இருக்கிறது என்பதையும் குரான் சுட்டிக்காட்டியிருக்கிறது இன்னும் ஒன்றையும் விரும்புகிறேன் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலங்களில் நாம் கண்ட ஒரு மிக பாவமான ஒரு கர்மம் அந்த கர்மத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வதை நான் கடமை என்பதாக எனக்கு நான் நினைத்துக் கொள்கிறேன் அதுதான் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் குறிப்பாக இஸ்லாம் எங்களுக்கு மிகவும் அழகான வழிகாட்டி இருக்கிறது ஆண்களுக்கென்று சொல்லி ஒரு முறையையும் பெண்களுக்குண்டு சொல்லி ஒரு முறையையும் இஸ்லாம் காண்பித்து தந்திருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜாக்களும் ஹாஜிகளும் ஹஜ்ஜில் மட்டுமல்ல ிருந்தே ஒருடயத்திற்கு முடிவை செய்து கட்டிக்கொள்ளுங்கள் பெரும் பாவங்களில் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆன் பெண் கலப்பிடம் ஆன் பெண் கலப்பிடம் இதை பற்றி மிகவும் ஆழமாக கதைத்திருக்கிறது குரான் இதை பற்றி மிகவும் விரிவாக சொல்லி தந்திருக்கிறது ஹஜ்ஜு பார்க்கும் பொழுது ஹஜ்ஜிக்காக போகக்கூடிய ஹாஜிகளையும் ஹஜ்ஜிக்காக போகக்கூடிய ஹாஜாக்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த விடயத்தில் அறிவியினர்களை போன்று நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் குடிக்க போய் சேத்தை பூசிக்கொண்டு வந்த மக்களாக ஆகிவிட்டார்களோ என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாவத்தில் மனிதர்கள் உலக நாளை பொறுத்தவரையிலே இப்படித்தான் இருக்கிறது முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் காலத்தில் மட்டுமல்ல காலத்தை இந்த அமலை மையமாக வைத்து இதற்கு பிறகு மகரம் இல்லாத எந்த ஒரு ஆணுடனும் கதைப்பதோ உறவாடுவதோ பேசுவதோ பரிகாசம் செய்வதோ எனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதை விட்டும் நான் என்னை பாதுகாத்துக் கொண்டு விட்டேன் என்ற நீயத்துடன் உங்களுடைய ஹராத்தை நீங்கள் அணிய பாருங்கள் அப்படிப்பட்ட நீயத்து சரியானதாக இருக்கும் என்றிருந்தால் அந்த நீயத்துக்கு பிறகு ஒமைய தவக்கல் அல்ல யார் அல்லாவின் மீது தவக்கல் வைப்பார்களோ அவர்களுக்கு அல்லா சுபான செய்வான் அந்த நீயத்துடன் அந்த தவக்களுடன் இதற்கு பிறகு வாழ்க்கையில் மகரம் இல்லாத எந்த ஒரு ஆணுடனும் என்னுடைய உறவை நான் வளர்த்துக் கொள்ள மாட்டேன் இதற்கு பிறகு மகரம் இல்லாத எந்த ஒரு பெண்ணுடனும் எந்த ஒரு உறவையும் வளர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய ஹஜ்டைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ள அல்லா நாம் அனைவருக்கும் இதே நிகழ்ச்சியினுடைய தொடர் வரக்கூடிய உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் Ah <laughs>